அழிவதி அல்லாஹ் ஜனாசாவை அடக்கம் செய்தார்களா இல்லையா ஒகது மலையில் வைத்தார்கள் என்று சிலர் கூறுகிறார்களே உண்மையா அதெல்லாம் போய் ஒகது மலையில் வச்சாங்க வானத்திலிருந்து மழைக்கு வந்து ஜனாசா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் போய் எனவே அதற்கு அழிரதி அல்லாஹைய ஜனாசா கண்டெடுக்கப்படவில்லை அழிரதி ஜனாசா வந்து கண்டெடுக்கப்படலை அது எங்க அடக்கமாயிருக்கு தெரியல ஆனா ஓகுது மலையில் கொண்டு வச்சாங்க வானத்திலே மழைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கதை இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை ஏன்னா அழிரதிய அந்தஸ்தை வந்து உயர்த்ததுக்காக இந்த ஷியாக்கில் என்ன பண்ணாங்க எக்கச்சக்கமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்களை அவுத்து விட்டாங்க அதில் ஒரு சம்பவம் தான் ஒரு சம்பவம் தான் இந்த மாதிரி இந்த அழி ஜன அடக்கமணல ஓதுமலை ஒன்று வச்சாங்க தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுலாம் அதே மாதிரி தான் அதில் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட அதிஸுகளில் ஒன்று என்னென்னு சொன்னால் அண மதீனத்தில் எழுமி அலி அன அண மதீனத்தில் எழுமி அலியுன் பாபுஹா நான் இல்முடைய பட்டணமாக இருக்கிறேன் என்றால் அழிதான் அதற்கு தலைவாசல் அப்படின்னாங்க இதுவும் இட்டுக்கட்டப்பட்ட தீஸ் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இந்த மாதிரி அலிரதியுள்ளாகத்தில் அனுபவ வானலாவை உயர்த்துற அளவுக்கு நிறைய ஷியாக்களால் இட்டுக்கட்டப்பட்ட தீசுகள் புனையப்பட்டுள்ளது